வணக்கம் நச்சினையின் நிக்கம் ஒருமுத்து என்று திரு வே இறையன்பு அவர்கள் எழுதியுள்ள வாய்மை என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் மலர்களில் சுழலும் ஒருவகை வண்டும் மலத்தில் உழலும் ஒருவகை வண்டும் ஒரு நாள் சந்தித்துக் கொள்ள நேரிட்டன சாண வண்டு கேலியாக சொன்னது எப்படி இருக்கிறாயனி எனக்கு உன் பாட்டனாரையும் தெரியும் அவருடைய பாட்டனாரையும் தெரியும் பாவம் நீங்கள் எல்லோருமே அல்ப ஆயுஷில் மறைந்து விடுகிறீர்கள் உடம்பும் வைரம் வாய்ந்த இறக்கையும் உங்களுக்கு இல்லை என்பதை நினைத்து அதற்கு மலர் ஒன்று சொன்னது மலத்தை சுற்றி சிரஞ்சீவியை வாழ்வதிலும் மலரை பற்றி சில காலம் வாழ்வதே சிறந்தது என்று கூறி பறந்து சென்றது ஆம் உலகில் மலர்களை நுகர்ந்து அவற்றின் மகரந்தத்துடன் பேசி புதிய கனிகளை உருவாக்கும் உயர்ந்த மனிதர்கள் மரணத்தை பற்றி கவலைப்படாதவர்கள் அவர்கள்தான் சான்றோர்களாய் சரித்திரத்தின் ஏடுகளில் இடம் பிடிக்கிறார்கள் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு வடம் பிடிக்கிறார்கள் புத்தர் உடலை விட்டு அகலும் அவரிடம் கேட்கப்பட்டது மானுடத்திற்கு நீங்கள் இறுதியாக கூறும் உபதேசம் என்ன என்று அவர் அப்போ திப்போ பவா என்று அதற்கு பொருள் பி எட் செல் நீ சான்றாண்மைக்கு வள்ளுவர் வைக்கின்ற கடைசி பரீட்சை என்றால் இறுதி பரீட்சை அதில் தோற்று போனால் மொத்த தேர்விலும் தோற்ற மாதிரி தான் வாய்மைதான் இறுதியாக நடத்தப்படும் நேர்முக தேர்வு தானே தனக்குள் விளக்காக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு பொருள் வாய்மையுடன் விளங்கு அதுதான் உன்னை ஞானத்திற்கு அழைத்துச் செல்லும் என்கிற பொருள் விளக்குகள் எல்லாம் அணைந்து விடுபவைகளின் வழிகாட்டுதலில் செல்லும் போது பல தடைகள் உள்ளன அவை நிரந்தரமானவை அல்ல நம் வழிகள் கூட நிரந்தரமானவை அல்ல பார்வை மங்கிக் கொண்டே போகும் அதிகம் பயன்படுத்த பயன்படுத்த நம் விழிகளின் வெளிச்சம் குறைந்து கொண்டே போகும் விழிகளை மூடினாலும் உள்ளுக்குள் இருக்கும் உள்ளுணர்வு கான்சியஸ்னஸ் என்கிற தீபம் மட்டும் தெளிவாக துளங்குமேயானால் விழிப்புணர்வை நோக்கி அழைத்துச் செல்லும் புத்தர் தன்னை யாரும் பின்பற்ற வேண்டும் என்று விரும்பவில்லை ஆனால் எல்லோருமே புத்தராக வேண்டும் என்று விரும்பினார் புத்தர் புத்தர் என்றால் விழிப்புணர்வு பெற்றவர் சான்றோர் என்று பொருள் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கிய விளக்கு என்று திருவள்ளுவர் பிறந்தகை கூறுவது அப்போ டிப்போ பவா என்பதுதான் பொய்யா விளக்கு மட்டும்தான் என்பது உண்மை மட்டுமல்ல உண்மை வெளிகளுக்கு தெரிவது ஆத்மாவிற்கு தெரியும் உள் உணர்வோடு அது கலக்கும் போது மட்டும்தான் அது வாய்மையாகும் அன்பும் நானும் ஒப்புறவும் கண்ணோட்டமும் சரியான விகிதத்தில் கலக்கின்ற போது அப்பொழுது மட்டுமே வாய்மை என்கிற அணையாத விளக்கை கையகப்படுத்த முடியும் காரணம் வாய்மை என்பது யாரும் புண்படாமல் பழுதுபடாமல் பார்த்துக் கொள்கிற இயல்பு பொய்கூட வாய்மையாக முடியும் ஆனால் அதன் நோக்கம் யாரையாவது காப்பாற்றுவதற்காக இருக்க வேண்டும் எள்முனையளவு கூட தீமையில்லாத சொல்லை சொன்னால் தான் அது என்றும் அன்டோல் ரவீந்திரநாத் தாகூர் சென்ற நூற்றாண்டில் கூறியதை இருபது நூற்றாண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் கூறியிருக்கிறார் என்றும் எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமையில்லாத சுழல் என்றும் வள்ளுவர் கூறுவது மானுடத்தை தெய்வீகத்தை நோக்கி உயர்த்துகிற அற்புத யுக்திகள் அவற்றை ஆழ்ந்து தியானிக்க தியானிக்க நமக்குள் ஒரு சுத்திகரிப்பு நிகழும் சான்றோர் சிந்தனைகளை கேட்பது முதல் நிலை நாமே தன்மைகளை பேணி சான்றோனாக மாறக்கூடாதா என்று நமக்குள் உள்ள வேண்டாத பகுதிகளை நீக்கி சான்றோரானால் என்ன என்று முயற்சி செய்து பார்க்கலாம் பானத்தை இலக்காக கொள் மரத்தின் உச்சிக்காவது செல்வாய் என்பதற்கேற்ப உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் சான்றாக முயற்சி செய்வோம் அதனால் மனிதர்களாகவாவது மாறுவோம் நன்றி வணக்கம்